அதுதான் எனக்கும் இன்று வரை ஐயம் மகது அறிய ஓ இப்ப கொள்ள போற வேடம் மேல இருக்கிற கங்கைக்கு தெரியுமா தெரியல சுவாமி எனக்கு அதே சந்தேகம் உனக்கு இன்னைக்கு வந்தது சந்தேகம் அது எனக்கு அன்னைக்கே வந்து சரி இன்னொரு அம்மா யாருன்னா யாரு பிரியா நங்கைதான் அறியாமையோ உடம்புலயே ஒரு கூர் இருக்காளே அவருக்கு தெரியாம இருக்க முடியுமான இதாவது தலைக்குள்ள இருக்குது கங்கை இருக்கு சடை இருக்கு சடையை கொஞ்சம் தூக்கி முடிஞ்சா வேணா ஒரு கால் கொஞ்சம் தூக்கி வேலை முடிஞ்சோம்னு சொன்னா கங்கை வேணா ஒரு கால் உள்ள வந்துலாம் இது ஒரே சரிபாதியா உட்கார்ந்து இருக்கு என்னாரு அதுதான்ப்பா எனக்கு முன்னே சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டேனே இந்த ரெண்டு பேருக்கு அந்த வடிவம் கொண்டது தெரியுமா தெரியாதாங்கிறது அடிய எனக்கும் அருமையானது கைதான் அறியாமையோ அறியோம் தெரியாது ஆனா தூயலி என்ன சார் வேடம் இப்ப வேடத்தை சொல்லாம இந்த ஒரு சஸ்பென்ஸ் சொன்னார் அவங்க மனைவி தெரியும் ரெண்டு பேருத்துல தலையில இருக்க தெரியாம தெரியுமா அது தெரியலப்பா பக்கத்திலே இருக்கால தெரியுமா தெரியாதுப்பா என்றெல்லாம் சொன்னேன் என்ன சார் அந்த மனைவிக்கும் தெரியாத வேடா மனைவி ரொம்ப அருமையா இலக்கியத்துல வேறு பேரு இலக்கியங்களில் ஆங்கில இலக்கியங்கள் இருந்து சொன்னா ஆஹா உயிரை உற்றுருவான் தெரியுமோ அதானு தெரியல இந்த அம்மாவுக்கு தெரியுமா அதான் தெரியல அப்படி என்ன சார் அதான் இனிமே இனிமே சொல்றேன் இலக்கியமாகாது அதனால தூய நீரு பொன்மேனியில் விளங்க உடம்பெல்லாம் நல்ல திருநீர் வெந்நீர் பூச்சி இருக்க சரி இதுல முன்பு தெரியல இது வந்து கங்கைக்கோ அல்லது அம்மாவுக்கோ தெரியலனால தெரியாதான்னு ஒன்னும் தப்பு சரி தூர்த்த வேடமும் தோன்ற இங்க தூர்த்த வேடமும் தோன்ற தூர்த்த வேடம்னு என்ன என்ன தூர்த்த வேடம் காம உணர்வு ததும்பிய வேடம் காம உணர்வு கதும்பிய வேடம் இல்லை அது நம்ம இப்பெல்லாம் சொல்றதும் விட்டுட்டோம் முன்னெல்லாம் தலைகளை சிவாம வந்தா ஆனால் இது ஒளிப்பதிவும் செய்யுது செய்யிட்டு செய்யிட்டு நம்ம என்ன பண்றோம் அந்த வேடம்தான் தூர்த்த வேடம் உடம்புல அந்த மாதிரி குறி இருக்கு உடம்புல போய் என்ன அந்த குறி இருக்கும் சங்கலயத்துக்கு போகணும் கலித்தொகை கலித்தொகை இல்லை சங்கலேயத்துக்கு போகணும் ரொம்ப அருமை இவன் தலைவன் தொண்ட கணவன் ராத்திரி இங்கேயோ போயிட்டான் எங்கே போனாங்கிறது உங்களுக்கு தெரியும் எங்கேயோ போயிட்டான்னாலே சக தகராறு அர்த்தம் இங்கே போனான்னு சொன்னால் நீங்கள் சரி சரியான எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறேன் ராத்திரி பத்து மணிக்கு இவர் தூங்கும்போது புறப்பட்டுருக்கான் விடிய காலம் நாலரை மணிக்கு வந்து நிற்கிறான் நிற்கிறான் இவன் இவர் வந்து எப்படி இருக்கும் கடுமையான போவோம் எங்கே ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே போய் விடியறத்துக்கு முன்னா நாலரை மணிக்கு வந்து நிற்குது எங்கேயும் வந்துதுன்னு கேட்கு நல்ல வாங்க எங்கேயும் போகலையே பாரியார் சொற்பொழிவு கேட்க போனேன் அப்படின்னு பாரியார் சொற்பொழிவு போகணும் பாரியார் சொற்படி எனக்கு ராத்திரியான இந்த சிவன் ராத்திரி ஒண்ணும் அதனால் அப்படி விட்டான் இது புழுகுலே எந்த புழுகுன்னு வச்சுங்க அதெல்லாம் பத்து பத்தரைக்கு தொடங்கி நான் மூணு மூன்றரைக்கு விட்டாங்க அவ்வளோ பக்தியாக கேட்டு வந்திருக்க புள்ள வேண அதனால நான் எங்கேயும் போகல அப்படின்னா ஏயா பெண் பேசுகிற பேச்சு புள்ளி கனவன் கல்வன் புனல் செயர் பொதுக்கம்போல் வள்ளுகிரு சேர்ந்தனவும் வாழையிறு உற்றனவும் ஒள்ளிதல் சோர்ந்தனின் கண்ணியும் தவராதல் சாலாவோ கூரும் சாப்பிடும் என்ன களித்தொகையெல்லாம் எங்க என்ன எங்க மேலே எங்களுக்கு எதுக்கு சொல்லவும் நேரையான இடம் இல்ல இங்கதான் வருது ஏதோ சொல்லிட்டோம் அதனால இந்த நண்டு இருக்க நண்டு அது தன்னுடைய வலையில என்ன பண்ணு கேட்டா அப்படியே வந்து மேல அப்படியே வரும் வந்ததுன்னு அந்த ரெண்டு முன்னு இருக்கிற கோடு இருக்கு பாருங்க இந்த மின்ன வாய் அது அப்படியே கீறி கீறி கீறி கீறி கீறி இருக்கும் அப்ப அந்த அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நண்டு இது சும்மா இல்ல என்ன பண்ணிருக்கு அப்படியே ஊறி வந்துருக்குது என்று தெரியும் மார்பல எ இப்பள்ளி கல்வன் புனர் பொக்கம்போல் வல்லுர் போலந்தனும் எதனா அப்படி இருக்குன்னா கை நெகம் பட்ட மாதிரி இருக்கு கை நெகம் பட்ட மாதிரி இருக்கு வள்ளுகிர் சரி கண்ணத்தில் பார்த்தோம்னா சிவ சிவ இன்னைக்கு அவங்க வரல இல்லைன்னா அதெல்லாம் சொல்றது கூட மனசுல சங்கல ஆனா எவ்வளவு அருமையா சொல்லுபா சங்கலிக்கும் வாழுயிர் போழ்ந்தனவும் பல்லு பட்டை மாதிரி இருக்கு எல்லாம் போதுமே போதுமே வல்லுயிர் போழ்ந்தனவும் வாழையிரு உற்றனவும் பல்லு அப்படியே இங்கே அப்படியே அந்த மாதிரி இருக்கான் பட்டா குறி இருக்கான் சரி ஒள்ளிதல் சோர்ந்தனின் கண்ணியும் மாலை எப்போ அப்படியே வாடாத மாலை வீட்டில இருந்தாலும் வெளியில இருந்தாலும் போட்டுட்டு இருந்த காலம் நம்ம காலம் தமிழர் அப்படி போட்டுட்டு ஒரு காலத்துல இப்பதான் வந்து இப்ப எப்பவுமே கிடையாது கல்யாணத்துல தான் செய்யறோம் அது மாதிரி பார்த்தா ராத்திரி போட்டுருந்த மாலை எப்படின்னு கேட்டா அருமையா அப்படியே ஒரு இதழ் வாடாம இருந்தது இப்ப அங்கிருந்து நாலரை மணிக்கு விடியாமல் வரும்போது வெறும் நாரா இருக்கு பூவே காண யார்கிட்ட கதை விடுற வாடியார் போனா இது மூணு வருமா வாடியார் சொற்பொழிவுக்கு போனா நெஞ்சில் அப்படியே கையில நகமெல்லாம் கண்ணத்தில் பல்லு பட்டு மாலை நாரா இருக்குமா வள்ளுயிரு உற்றவும் வாழ இரு உள்ளிதல் ஒள்ளிதல் நின் கண்ணியும் தவறாதல் சாலாவோ குரு யோக்கிய புரிஞ்சு வச்சு மார்பும் புரிஞ்சு சங்கலை சொல்லப்படுகிற நீங்க வேற எடுத்துன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம் இந்த வேடம் எதனால வந்ததுன்னு சொன்னா அப்ப ராத்திரி எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு காத்திரிக்க போயிருக்கணும் பத்தரை மணிக்குன்னு சொன்ன யாரோ ஒரு பரத்தேர் வீட்டுக்கு போயிட்டு காலையில் நாலரை மணிக்கு வந்திருக்கேன் அதனாலதான் இங்க வந்த அந்த குடி இங்க வர அந்த குடி எல்லாம் போயிட்டு இருந்தேன் அதுதான் தூர்த்த வேடம் அதுதான் இங்க சொன்ன தூர்த்த வேடமும் இதை நம்ம எழுதணும் ஆனா நான் இப்போ எழுதும்போது எழுதியிருக்கேன் என்னுடைய இதே உரையில் தூர்த்த வேடம் என கழித்தகை கூறுமாறு காண்களா ஆமா அப்புறம் என்ன செய்யணும் எழுதணும் கட்டறிந்தும் கலியோடு அகம்புரம் என்று இத்தரத்தை எட்டு தொகை எட்டு தொகை நூல்கள் கலித்தொகைக்கு கட்டறிந்தாரியத்தும் கலியோடுன்னு ஒரு ஒரு ஒரு அரைமொழி வேற கூட இருக்கு நூத்தம்பது கலித்தொகை இருக்கு களிப்பாட்டு ரொம்ப அருமையான பாடக இப்படி ஒரு இம்பச்சுவை மட்டுமல்ல இதில் பல்வேறு அறங்களை எல்லாம் சொல்லுகிறேன் ரொம்ப அழகாக எனவே தூர்த்த வேடமும் கொண்டு தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய் இப்படிப்பட்ட ஒரு காமுக வேடமும் அந்த உடம்புல இருக்கும்படியாக வந்தது அதனால்தான் இந்த வேட இருக்க மேல இருக்கிற அம்மாவுக்கு தெரியாமையான உடம்புல இருக்கிற அம்மையாளுக்கு தெரியும் அதுதான் என் எனக்கும் தெரியாது அதனால் இப்பதான் தெரியும் விளங்கும் அல்லவா அப்ப இந்த வேடை இருப்பதனால தான் இது இந்த ரெண்டு பெண்களுக்கும் தெரியாம இருக்க முடியுமா உடம்புலேயே இருக்கிறவங்களாச்சு அப்படின்னா எனக்கும் இப்படியாக வந்தான் ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்கோன்றவனாய் இப்படி கொள்றான் இந்த வேடத்தை எல்லாம் அப்படின்னார் மாய வண்ணமே கொண்டு மாய வண்ணமே கொண்டு நிறையற்ற இந்த வேடத்தை வேண்டும் என்று இந்த அடியவரை ஆட்கொள்வதற்காக பூண்டதே தவிர மாய வண்ணம் என்றார் அழிச்சிருக்கலாம் வருது அந்த கலந்துட்டது என் தொண்டர் மாறாத வண்ணமும் இது இல்லைன்னு அவர் யார் உள்ள விடுற இதனால்தான் அவர் சொல்லப்படுற அதனால தொண்டர் மறுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எது வேண்டியிருக்கு இது வேண்டி இருக்கு இப்படிப்பட்டவர்களுக்கும் இல்லை என்னது எங்கள் பெருமான் கொடுப்பார் என்பதை காட்டுவதற்காக இது இருக்கு மாயவன் அதனாலதான் இறைவன் காட்சியும் இறைவன் காட்சியும் பொருள் வந்து எங்கேயும் எங்கேயும் ஆணியின் மீது வந்து இறைவன் வந்து அம்மையோடு ஆய்வு செய்து குளிந்து கோத்தும் கோலமே இப்பதான் இறைவன் காட்சியும் என்பது மாய அப்படி கொடுக்கணும் சார் நீங்க தலைப்பதை தான் தயவு செய்து உங்களை சொல்றேன் காட்சியும் என்ன காட்சி மாய வண்ணொண்டு ஆனால் அதே நேரத்தில் திரும்ரா புறமும் இருக்கு அகமும்கை தெரிஞ்சதுல ஒண்ணு வரலாறு நமக்கு ஒண்ணு பெருசா தெரிஞ்சு அவசியம் இல்லை அப்புறம் மூணு விஷயத்துல முடிச்சுப்படலாம் வரலாறு சேர்க்காரு போறதுதான் நமக்கு எப்படி ஆக தவிர வேற எதிர்புகள் இல்லைங்களா அதனால தொண்டீர் இருந்தால்தானே அவர் வந்து எந்த யாரா இருந்தாலும் அடியவராயிருப்பவர்களுக்கு எதுவும் இல்லைன்னு அவ்வளவே தவிர அரசியல்வாதி நாளைக்கு ஒரு நோட்டு எடுத்துட்டு வந்தா அதெல்லாம் கையெழுத்து போட மாட்டார் நடக்கட்டும் நன்று இந்தாங்க அப்படின்னு எதேன்னு கொடுப்பார் அவ்வளவுதான் இல்லைன்னா எல்லாரும் கொடுத்துடமாட்டேன் அதே உங்களுக்கு இதே வேலை ஏதாவது போயிட்டு மாநாட்டு போட்டு போய் போறான் இங்க தொண்டாக இருக்கும் அடியவர் எதற்கு சாரி இந்த மாதிரி கோலத்தை போடணும் ஏன் தலையெழுத்தங்களா தலை எழுத்துங்களா ஒருத்தன் கேட்டான் மனுஷன் போட்டு தொண்டர் மராதவண்ணும் காட்டும் காட்டுவான் வந்தார் அறிவதற்கு அதற்காக வந்தார் அப்ப தொண்டர் இப்படிப்பட்ட தொண்டர் இருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் வேறு எதுவும் அங்கே ஆண்டே பெற்றான் அருமை சரி இனிமே போலாம் நேர வந்தார் வந்த உடனே இதோ காவிரி பட்டினம் இந்த வேடத்தோடு வருகிறார் இயற்பையாருடைய அந்த தெரு வந்து விட்டார் இயற்பையார் தெரு வந்து வந்த அடியனுடைய வீடு செய்த தவம் என்றெல்லாம் சொல்லி என்ன மாதமும் செய்தது இச்சிறுகுடில் என்றான் என்று அங்க சொல்ற மாதிரி என்ன மாதமும் செய்தது இச்சிறுகுடில் என்றெல்லாம் சொல்ல அப்படியே கை காட்டி ஆசீர்வாதம் செய்துட்டு ஊருக்கு வந்தேன் வந்த போது காதல விழுந்தது அதை பார்த்துட்டு போக வந்தேங்கிற நடிக்கணும் என்று கூறிய எப்பகையார் முன் எய்தி நின்ற கைதவரையோர் கொன்றை பார்சடையார் அடியார்கள் குறித்து வேண்டின குணம் என ஒன்றும் நீர் எதிர்மறாது உவந்தளிக்கும் உண்மை கேட்டு நும்பால் ஒன்று வேண்டி என்று நான் இங்கு வந்தனும் ரொம்ப எச்சரிக்கை எழுத்து அப்படியே நெருத்து போடுற இங்கேயுமே நிறுத்த போடுகின்றவர் தான் நிறுத்த போடணும் ஏன்னா உலகியல் ஒழுக்கம் என்ற ஒன்று இருக்கிறதே பண்பாடு அறம் என்றெல்லாம் அதற்கு எந்த விதத்திலையும் அல்ல இப்படியே வந்து வந்தவுடனே என்னை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து உங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன் இயற்பகையாரு ஒருத்தர் இருக்காரு அப்படி எங்கே அப்படீங்களா என்று சொல்லிவிட்டு அழிவர்கள் வந்தாங்கன்னா கொடுப்பாரு புண்ணியவா எதை கட்டாலும் அடிவரா போயிட்டு அப்படிதான் உலகில் சொல்லுவோம் புண்ணிய போயிட்டாங்க பட்ட உடனே அப்படியே வந்தேன் நம்ம எடுத்துக்க இது வரைக்கும் சரி அது இங்க இனிமே என்ன சொல்ல போறது ரொம்ப கடினமானது எனக்கு அப்புறம் தான் பட்டது உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு யாரு ஊர்ல சொன்னவங்க பார்த்துட்டு சரி நமக்குதான் ரொம்ப நாளா ஒண்ணு வேணும்னு நினைச்சோமே அதை கேட்கலான்னு வந்து அப்படி சந்தர்ப்பத்தினால வந்தனே தவிர இதெல்லாம் இதெல்லாம் ஜோடனை நம்பால் ஒன்று வேண்டி இன்று நான் இங்கு வந்தனன் சரி அதனுக்கு இசையலாம் எனில் இயம்பலாம் என்றார் இது மூணாவது கூட்டு பகுத்தறிவாதிக்காக போறாங்க அதுக்கு மூணாவது கூட்டுவ இசையலாமெனில் இயம்பலாம் என்பது நான் ஒன்னு கேட்கணும் அது ஏனுக்கு ஒண்ணு வேணும் அதுக்காக வந்திருக்கிறேன் அதான் கேட்கலாம்னு நீங்க அதை அனுமதி கொடுத்த நான் கேட்கலாம் இது ஒரு தாலி கட்டின மனைவியாம அதெல்லாம் தெரியாது பாரு மாண்பு மிகு அமைச்சருக்கு வந்திருக்கிற அதுக்காக தான் இவ்வளவு கட்டுக்கோப்பு கேட்டு வந்தனும் அதை செய்யலாமெனில் எம்பலாம் நீ நினைக்கிற அத்தனையும் அவர் கருதி இருக்கிறார் என்பதையும் மறந்துடக் கூடாது ஒரே ஒன்று அடியன் விண்ணப்பிச்சு எந்த அடியவராக உங்க மாதிரி வந்தாலும் அவங்க எதை கேட்டாலும் ஆனால் அந்த ஒன்று கேட்கிற ஒன்று அடியன்பால் இருக்க வேணும் அதுதான் முக்கியம் அதுதான் அந்தலயர் ஆமா அடுத்த பிரதமர் நானா இருக்கிறேன்னு சொன்ன சிவ சிவ அது டெல்லியில போய் முடிவு எடுக்கணும் சுவாமி நாங்களாம் என்ன பண்றது எங்கிட்ட என்ன இருக்குது அதனால ஏதேனும் ஒன்று நீங்க கேக்குறது அது என்னிடத்தில் மட்டும் இருக்குமானால் அது உங்களுடைய யாதும் ஒன்றும் என்பக்கள் அது ஆடிய உடைமை அவ்வளவுதான் இது ஆனா அது என்பது என்கிட்ட மட்டும் இருக்கணும் இவ்வளவுதான் சுவாமி யார் எந்த இதுவும் இல்லை அப்படி அறியம்பால் இருக்குமானால் அது உங்களுடைய உடமையும் தன் நான் இனிமேல் நான் தந்து நீங்க பெறுவது என்பதில்லை அது உங்களுடைய உடைமை அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாம் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அப்படி வாழ்ந்தவர்கள் நம்ம அந்த பக்கமே போகல வெறும் கேள்வி கேட்க தான் தெரியுதுன்னா என்ன பண்றது நமக்கு இதுக்கு எங்கேயோ இருக்கு எட்டு பேரையும் பத்து பேரையும் வந்து இதை வந்து உழையணும் கேள்விட்டா சரியா போச்சா அந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாம் திருப்பரந்துரையில குருநாதா உன்னை நான் கண்ட தேரே வேணுமா ஒரே வேணாம் சுவாமி ஏனை ஆட்கொண்ட போதே நான் கொடுத்தேன் அது ஓடமே இப்ப இந்த தமிழர் வந்து இப்ப என்ன ஆபீஸ்ல இருந்து இப்ப வந்து கலைமணி வந்து மற்றவங்க வந்து எடுத்துட்டு போனாங்கன்னா என்ன கேட்கணுமே யாரு அவங்களது இல்லவா இது இது என் இருக்கிறது எப்படலும் உடைமையும் எல்லாமும் நீ எடுத்துக்கிட்ட எனக்கு என்னதோ இங்கு அதிகாரம் அப்படி வாழ்ந்தவர்கள் இடைவெளி இமயத்தின் உச்சியில் இருக்கிறார் நாம் கீழே இந்த இடைவெளி தெரிஞ்சே வராது நாம் அவர் முதல்ல அந்த அடிப்படை முதல்ல தகரணும் நம்ப நாமும் அவர் ஒன்றுதான் நாம் மானசரோவருடைய அடியாளத்தில் இருக்கிறோம் அவர்கள் இமயமலையினுடைய சுயரத்தில் இருக்கிறார்கள் எண்ணமே வர யாதும் ஒன்றும் என் பக்கல் உண்டாயில் அன்னது எம்பிரான் ஆடியவர் உடைமை இதுதான் சுவாமி அடிய என்னுடைய குறிக்கோள் சரி அப்படியா உடனே என்ன உடனே சொன்னார் ஏற்கனவே தகபார் சார் ரெண்டு பேரும் இல்லவா தினமும் எளியும் புனியுமா இருந்தது நல்லவேல இந்த அடியார் கட்ட உடனே புனைய கொடுத்துருவார் என்று அவங்களுக்கு திருமணம் ஆகிட்டோம் அன்று போல் அன்று முதல் நிலை பெற்ற அந்த அன்பு உணர்வு அன்பு உணர்வு கொஞ்சம் ஒரு மாறாது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் என்ன ஒரு எழுதுறது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அன்புங்கிறதுக்கு பரிமேலன் ஒருவர் தான் எழுதுனது வேற எதுவும் இல்லை இல்லாட்கும் படிக்காங்களுக்கு இது ஒன்று தேவையில்ல போ தமிழுக்கு தமிழ் கருத்துக்கு கருத்து திருக்குறளுடைய திருவள்ளுவர் கருத்தினுடைய ஆழத்துக்கு ஆழம் எல்லாம் பொதுந்தான் எல்லாருக்கும் கணவர்க்கும் நெஞ்சு ஒன்று ஆகாபடி நெஞ்சு ஒரே இருக்கணுமா அதைத்தான் யார் சொன்னா சிலப்பதி ஆகல யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையே ஆதலின் நீங்க என்ன கருதுனீர்களோ அதை வந்து எனக்கு கொஞ்சம் கூட கருத்து வெட்ட முடியலை அதனால் எழுகனை நான் உடனே பட்டேன் என்று சொல்லுகிறேன் கணவருக்கும் நெஞ்சு ஒன்று ஆகா வழி இல்லறம் கடைபோகாமையன் இல்லறமான சிறக்காது அன்புடைமை பண்பாயிற்று அரண் உடமை பயனாயிற்றுக்கு என்ன தாத்தா சொல்ற சொல்லு இருந்தா கால உழுவுற உன்ன இந்த குரலுக்கு இதுக்கு மேல் சொல்ல முடிந்தால் முடியுமானால் சொல்லு கால விழுந்து கேட்டு எல்லாம் நம்ம அன்பு அண்ணன் உழைத்தாயும் உழைத்தாயும் இல்வாழ்கி இல்வாழ்க்கி பண்பு மாதிரி பயிரும்பது தள்ளையறுக்க விட்டுதான் போண்ணும் இதுதான் உரையா இதான் உரையா உரையன்பது எது சிங்கம் எழுந்திருக்கிறாங்க சிங்கம் அழிச்சிருக்கிறாங்க முருகா முருகா அதனால இந்த வடிவங்களை ஜென்மத்தில ஜென்ம கொடுக்கும் கொடுக்கும்போதுதான் அல்லவா இவருடன் சொன்னாராம் பாரதிதாசன் மாதிரி என்னுடைய தமிழ் இந்த உணர்வு வந்து இது கொடுக்கும் போது கூட அதோடு சாம்பலம் ஆகி மீண்டும் தமிழ் மனம் கமக்கு அது மாதிரி பரிமையளவுரை கமக்கு வேணாமா ஏன் அதனுடைய அந்த புலமையினுடைய ஆழம் தமிழினுடைய சுவை உண்மையான யோகிதை இல்லத்தில் என்ன இருக்குன்னு இப்ப இல்லாட்கும் கணவர்க்கும் எது ஒன்றா இருக்கணும் நெஞ்சு ஒன்றா நீங்க ரத்தனகிரி போகலான்னு நினைச்சேன் அதுதானுங்க நீங்க நான் எந்திரிக்கும் போது நினைச்சேனுங்க நீங்க சொல்லுட்டீங்க அப்படி இருக்குன்னு தவிர ஆமா இப்பதான் ரத்தனகிரி போகணும் உங்களுக்கு வேற வேலை என்ன இந்த தரம் பொங்கலுக்கு என்ன தெரியுமா உன்னு உனக்கு அருமையா அவனை புடவை எடுத்திருக்கலான்னு பாக்குறேன் நான் உடனே இல்லைங்க இந்த தரம் பொங்கலுங்க நீங்க எட்டு மொழி பேசி எடுக்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு எடுத்துருக்கு நீங்க இந்த தட நல்லா வெண்பட்டை எடுத்து கட்டுங்க இல்ல இல்ல நான் உனக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல உனக்கு அப்படி இல்லை இருக்குன்னு எதற்கும் பொருந்தும் உண்டி உடை மற்றது போறது வர்றது எல்லாத்துக்கும் இவ்வளவும் அடக்கி இல்லாட்கும் கணவருக்கும் நெஞ்சு ஒன்று ஆகாது போதுங்க போது என்னமோ போங்க இங்கே மண்ணு காதல் உண்மனை வேண்டி வந்தது அவ்வளவுதான் இவர் விஷயம் சொல்லிட்டார் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியா என்னது அங்க சொன்னார் பாருங்க அப்பொழுதளந்த செந்தாமரை வெந்ததம்மா ஏற்கனவே முகம் ரொம்ப அருமையா தாமரை பூண்டு இருக்குமா இந்த மாதிரி அந்த மன்னவன் சொன்னான்னு சொன்ன அந்த வாசகம் கேட்ட உடனே அப்பொழுது அளந்த செந்தாமரை வெந்ததம்மா என்றாரு முதல்ல அந்த மண்ணல்ல வாய்க்குமா இது கிடக்கட்டும் இது அப்புறம் முதல்ல அந்த மண்ணில் வாய்க்கணுமா நீ தான் எண்ண அதனால இப்ப இவருக்கு என்ன ஆயிட்ட மண்ணு காதல் முன் மனைவியை வேண்டி வந்தே சொன்ன போதிலும் என்ன இப்படி எல்லாம் நான் வேண்டி வந்தேன் கிட்ட சொல்லலாம் சொல்றேன் சொல்லும் போது ஒரு கால் நம்மிடத்தில் இல்லாத ஒன்றாக இருக்குமோ என்றுதான் அவருக்கு பெரிய அச்சம் இப்ப மண்ணு காதலுடன் மனைவியை வேண்டி வந்தது ஆடாரா ஆடாரின் மகிழ்ந்து முன்பு உள்ள அதே வேண்டி எம்பீரான் செய்த பேரு எனக்கு என்ன எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா நல்ல வேலை என்னிடத்துல இருக்கிற ஒன்று பெரியவங்க கேட்டீங்க அது எனக்கு நான் செய்த பெரும் புண்ணியம் என்று சொல்லிவிட்டு கது மெனைச்சென்று ரொம்ப வேகமா போய் தம் மனை வாழ்க்கை அங்க எழுத்து கெளுத்து அழகு தோன்றுமேடா சென்று கொஞ்சம் கூட யோசிக்கிறேன் ஒன்றும் என்பக்கள் உண்டாயின் அது அடியவர் உடைமை திரையை போட்டுக்கணும் நீ இந்த வரிய நீங்க கதுமென சென்றுங்களா நான் என்னமோ காப்பான் அல்லது வீட்டை காப்பான்னு நினைச்ச மனுஷன் மனைவியல்ல வான் ஆரம்பிக்கு ஒன்றும் மனைவிதான் <ihanes vocpatient> <iqu qui éte fue notes> ஒன்னுபோது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன் திருமணம் ரெண்டு பேரும் உட்காறாங்க ரொம்ப அருமையா இருக்கிறாங்க அங்க இருக்கிற பிள்ளைகள் மற்ற தோடி மாறலாம் உட்காருமா நெருங்கி உட்காரு உட்காருமா என்ன மாப்பிள்ள கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அன்று எப்படி அவர்களுக்கு அந்த உறவு நிலை இருந்ததோ மனநிலை இருந்ததோ அதே போல ஒரே அப்படி என்று அவர்கள் அந்த மாதிரி கருத்து ஒருமித்து செய்து கொண்டார்களோ அன்று முதல் இன்று வரை கருத்து வேற்றுமை போக தம்மனை வாழ்க்கை சரி அடுத்தது ரொம்ப அருமை நம் மாடு இருக்கானே சிரிப்பு கொடுப்பான் அதுக்காக நல்லா திண்டுக்கல் போட்டு போட்டு கற்பில் மேம்படு சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் மகளின் நிறைகாக்கும் காப்பியை தான் பெண்ணில் பெருந்த கையாவுட கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெண் படிக்க அதுக்கு ஒரு வடிவம் வேணும்னா இந்த மாதா இந்த